இது அவர்களில் ஒருவர் ஒழு செய்து அந்த ஒழுவை அழகுறச் செய்து பின்னர் தொழுகையை தவிர வேறு நோக்கமின்றி தொழுகைக்காகவே வீட்டை விட்டு பள்ளிக்கு வந்தால் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் அதன் மூலம் அவரது பதவி உயர்த்தப்படும் நுழையும் வரை அவர் நீக்கப்படும் பள்ளியில் நுழைந்து தொழுகையானது அவரை பள்ளியில் அவர் இருக்கிறார் உங்களில் ஒருவர் தொழுவதற்காக வந்து பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் வானவர்கள் அவருக்காக துவா செய்கிறார்கள் இறைவா இவருக்கு அருள் புரிவாயாக இறைவா இவரை மன்னிப்பாயாக ஏற்பாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் அவர் பிறருக்கு நோவினை தராதவரை அவரது ஒழு முறியாதவரை இது நீடிக்கும் என்று நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு முஸ்லிம் ஆறு நான்கு